வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருக்கணும் பொதுவா நமக்கு இப்ப எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்களை பாராட்டுகிறோம் அவர்களோட நட்பு பாராட்டுறோம் ஆனா ஒரு சிறிய தீமை செய்துவிட்டாலும் கூட நாம் அவரை வைத்துக் கொள்கிறோம் அல்லது திட்டம் தண்டனை கொடுக்கிறோம் இந்த மனோநிலையை நாம் மாற்றிக்கொள்ளணும் ரெண்டு நண்பர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக ஏற்படுகிறது இரு துருவங்களாக அல்லது இரு எதிரிகளாக மாறுகிறார்கள் ஒருவருக்கொருவர் பழுதி இருக்க முயற்சிக்கிறார்கள் அவ்வாறு முயற்சிப்பதில் ஒரு நண்பர் இன்னொருவரை கொலை செய்ய முயற்சிக்கிறார் அவ்வாறு முயன்று தோற்றம் விடுகிறார் தோற்ற பொழுது அந்த கொலைக்கு உட்பட்ட நபர் இன்னொரு வழக்கு தொடர வேண்டாம் காவல்துறை தீமை செஞ்சிருக்காரு அப்படின்னு எல்லோரும் கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில் இவர் இன்றைக்கு எனக்கு தீமை செய்திருக்கலாம் ஆனால் இவர் என்றோ ஒரு அல்லது நிறைய நன்மைகளை எனக்கு இருக்கார் அப்படின்னு சொல்றார் ஆக ஒருவர் செய்த தீமையினை மறந்து அவரால் நம் பெற்ற நன்மையினை அல்லது அவர் செய்த நன்மைகளை நாம் மனதில் நினைச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பகைமை அப்படிங்கிறது நம்மளோட மனசுல இருக்காது அல்லது அவர் செய்த தீமை அப்படிங்கிறது நம்மளுடைய மனசுல இருந்து அப்பவே அகன்றுவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை இதைத்தான் வள்ளுவர் மிக தெளிவா சொல்லுவார் ஒருவர் உன்னை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு முயற்சித்தாலும் அல்லது அந்த அளவிற்கு அதுக்கு ஈடான ஒரு தீமையினை உனக்கு செய்து விட்டாலும் கூட என்றோ ஒரு நாள் அவர் செய்த ஒரு நன்மை பார்த்துக்கோங்க அவர் செய்த ஒரே ஒரு நன்மை மனதில் தோன்றினால் நிச்சயமாக அந்த தீமை அனைத்துமே உன்னுடைய உள்ளத்திலிருந்து அகன்றுவிடும் அவர் மீது பகமி பாராட்ட மாட்ட அப்படின்னு சொல்றார் இத்தகைய மனோநிலைதான் நம் அனைவருக்குமே இருக்கணும் இந்த மனோநிலையோடு நம் சுற்றத்தாரோடும் நம் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்டையும் நம்ம பழக முயற்சித்தோம் அப்படின்னா மற்றவர்கள் செய்த தீமைகளை எல்லாம் மறந்துவிட்டு அவர் செய்த நன்மைகளை நினைத்து மட்டும் நாம் பழகினோமானால் நிச்சயமாக நாம் இருக்கும் இடத்தில் மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் அமைதியை நிலைநாட்டிட முடியும் வல்லுவரின் வழி நடக்க நாம் அனைவரும் மற்றவரின் அல்லது மற்றவர் செய்த நன்மைகளை மட்டுமே மனதில் தாங்கி வாழ்வோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினொன்று செய்ல் எண் நூத்தி ஒன்பது கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் மீண்டும் குரல் கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி